ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் நாம் நம்முடைய தர்ம காரியங்களை செய்யறதுக்கான இடம் அப்படிங்கிற தலைப்பில் தர்மங்களை பார்த்துன்னு வரோம் அதில் இந்த அக்னியை வச்சு நாம் எங்கே ஹோமம் பண்ணினாலும் அந்த அக்னி பூமி சம்பந்தம் இல்லாமல் இருக்கப்படாது அப்படின்னு நம்முடைய வேதம் சாஸ்திரங்கள்லாம் நமக்கு காண்பிக்கிறது அதற்காக உள்ள கதையை தான் நாம் பார்த்துன்னு வரோம் பூஸ்பர்சம் இல்லாமல் அக்னி இருக்கப்படாது இந்த கதை மேற்கொண்டு என்ன ஆச்சுன்னா அக்னிக்கு உள்ள மூணு அண்ணாக்களும் தேவதைகளுக்கு எல்லாராலும் ஹோமப்படுற ஹோமம் பண்ணப்படுற வஸ்துக்களை கொண்டு போய் கொடுத்து அகால மரணத்தை அடைஞ்சுட்டார் அதே நமக்கும் ஏற்பட்டுடும் அக்னி பயந்து ஓடி ஓடி போய் ஒளிஞ்சுனுட்டார் எங்கே ஒளிஞ்சிட்டார்ன்னா சோபிராவிசத்து ஜலத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிருந்தார் ஏன்னா அங்கே தான் வந்து அக்னியை யாரும் தேட மாட்டாள் அக்னிக்கு சத்ரு யாருன்னா ஜலம் சத்ரு வீட்டில் போய் யாராவது இருப்பாளா இருக்க மாட்டான் அப்போ சத்ரு வீட்டில் தேட மாட்டாள் ஒருத்தரை தேடி தான் அப்படின்னு நம்மளை யாரும் இங்கே வந்து தேட மாட்டான்னு அக்னி ஜலத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சு நட்டார் தேவதைகள்லாம் எல்லா இடங்கள்லேயும் சல்லடை போட்டு தேடி பார்த்தா காணும் அவரில் அவரை காணும் அப்படி எங்க போயிருப்பாருன்னு யோஜனை பண்ணிட்டு தேவதைகள்லாம் கூட்டம் கூட்டமாக அங்கங்க தேடுற அப்போ தன் தேவதா பிரைஷமீச்சன்னு தேவத்தைகள்லாம் சத்தம் போட்டு கூப்பிட்டுடே போறான் அக்னே அக்னேன்னு கூப்பிட்டுடே போறான் எங்க இருக்கேன்னு கூப்பிட்டுன்னு போறான் இந்த தேவதைகள் அந்த ஜலத்தில் உள்ள மீன்கள் காதல விழுந்தது மீன் பார்த்தது ஓஹோ அக்னியை தேட்ராயுவாரெல்லாம் இங்கே தான் இருக்கார் வேறு அப்படின்னு தெரிஞ்சுட்டால் தெரிஞ்சின்றது மீன் அப்போது மீன் யோஜனை பண்ணிட்டு அக்னி இங்கே இருக்கார் அப்படின்னு நாம் தேவதைகள்கிட்ட காண்பித்தா அக்னி கோபத்துக்கு நாம் ஆளாக வேண்டி வரும் அக்னியை காண்பிக்காமையே நம்ம பாட்டில் நம்முடைய காரியத்தை பார்த்துட்டு இருந்தால் என்னைக்கோ ஒரு நாளைக்கு தெரிய வரும் தேவதைகளுக்கு அக்னி ஜலத்துக்குள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருந்தார்னு அப்போது இந்த மீன்களுக்கெல்லாம் தெரிஞ்சும் நம்மளுக்கு சொல்லலை அப்படின்னு நம்ம விஷயத்தில் தேவதைகளுக்கு கோபம் வந்ததுன்னா அது சாபமாக வந்துடும் இப்போது அக்னியினுடைய கோபம் தேவையில்லையா தேவதைகளுடைய கோபம் தேவையில்லையா யோஜனை பண்ணிவிட்டு அக்னியோட கோபத்தை சகிச்சுன்றுலான்னு தீர்மானம் பண்ணிவிட்டு ஏன்னால் நாம் ஜலத்தில் இருக்கோம் ஜலத்தில் அக்னிக்கு பலம் குறைச்சல் அதனால் அவருடைய சாபத்தை நாம் ஒரு மாதிரியாக சமாளிக்கலாம் ஆனால் தேவதைகளுடைய கோபத்துக்கு நாம் ஆளாயிட்டா ஜென்மாவே பாழா போயிடும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி தம்மீத் அந்த மீன் வந்து காண்பிச்சது இந்த ஜலத்துல தான் அக்னி இருக்கார் எப்படி காண்பிச்சது அப்படின்னா ஜலத்திலேருந்து எல்லா மீன்களுமா மேலே ஏறி ஏறி தாவி தாவி கீழே குதிச்சுட்டே இருந்தது மேல் நோக்கி வந்து ஜலத்துக்குள்ளே குதிக்கிறது இதை பார்த்தா தேவதைகள் இத்தனை நாளாக இப்படி பண்ணாமல் இப்போது எல்லா மீன்களுமே இப்படி பண்ணுறது ஏதோ நமக்கு சொல்கிறது மீன்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஜலத்தை நோக்கி உள்ளே குதிக்கிற மீன்கள்லாம் குதிக்கிறத பார்த்துட்டு ஜலத்துக்குள்ளே இறங்கி தேடினா தேவதைகள் பார்த்தாங்க தான் இருக்கார் உடனே அக்னியை கூப்பிட்டுட்டு இங்கே உட்கார் இருக்க வான அக்னிக்கு மீன்கள் ரொம்ப கோபம் வந்துடுது ீப்பு இந்த மச்சியமானது மீன் அந்த அக்னியை காண்பிச்சது அந்த அக்னிக்கு கோபம் வந்தது மீன் கமசபது உடனே சாபம் விட்டார் மீன்களுக்கு என்ன சாபம்னா தியா தியாத்வாவசு இந் இது இதுக்கப்புறம் ஒரு ஒரு க்ஷணமும் உன்னுடைய உயிர் உங்கள்கிட்ட இல்லை மனுஷர்கள்ட்ட தான் இருக்குது உன்னை கபடமாக தான் மனுஷர்கள் உங்களெல்லாம் அபகரிப்பா உங்களை சம்ஹாரம் பண்ணுவான்னு ஷாபம் விட்டுட்டார் அக்னி தியா தியாத்வாத்யா சுகு ஏன்னா நான் இங்கே இருக்கேன்னு புத்தியை வச்சுன்னு என்கிட்ட காமிச்சேள் உங்களுடைய புத்தி உங்களுக்கு பயன்படாது அப்படின்னு விட்டார் அக்னி யோ மாப்ராவோ சயிதீ எப்போ நீங்கள் தேவதைகள்கிட்ட என்னை கம்பிச்சையிலோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சாபம் அப்படின்னு விட்டுவிட்டார் தஸ்மான் மச்சன் தியா திஜா க்னந்தி அதனால தான் மீன்களுக்கு அதுகிட்டே இல்லை உயிர் யார் எப்போ வந்து நம்மளை பிடிக்க போறான்னு தெரியலேன்னு கவலையோடையே இருக்கும் போய் நாம் காலை வச்சாலே சடார்னு பறந்து ஓடும் மீன்கள்லாம் பார்க்கலாம் அது பாட்டில் இருக்க வேண்டிதானே இருக்காது நம்மள்தான் ஏதோ பிடிக்க வரணும்னு ஓடும் மீன்கள் அப்படி அதனால் கபட்டமாக பிடிப்பா மீன்களை பார்த்தா இந்த ஊசியில் புழு ஏதோ ஒன்று வச்சு அது சிக்கினுடும் ஆகாரத்தில் போய் அப்படி கபடமாக தான் நீங்கள் சம்மார மண்ணப்படுவேல்னு அக்னிகனுடைய சாபத்தினால அப்படி கிடச்சிது சப்தோஹி ஏன்னா சாபம் அக்னியனுடைய சாபம் பலிக்காமல் போகாது அப்படியாச்சு பிறகு அக்னியை எல்லோருமா அழைச்சனு வந்து நீ தான் இந்த ஹவிர் பாகங்களை கொண்டு போய் கொடுக்கணும் தமன்னவிந்தன்னு தமபுருவன் நீ தான் கொண்டு போய் கொடுக்கணும் வான்னு கூப்பிட்டா அப்போது அக்னி சொன்ன தமபருவன் உப ஹவ்யன்னோ வகேதி வா அடுத்த வேலை எல்லாரும் அவவா ஹோமங்கள்லாம் பண்ண போறா அந்த அவர் அவர்கள் பண்ணக்கூடிய ஹோம திரவியங்களை அங்கங்கே கொண்டு போய் கொடுக்கணும் நீ கொண்டு போய் கொடுக்கணும் உன்முறை வருது போ வான்னு கூப்பிட்டோ வகேதி சோ அப்ரவி வரம் உடனே அக்னி வரம் கேட்டார் தேவதைகள்கிட்ட என்ன வரம் கேட்டார் ஏதே விரி தஸ்ய பஹிஷ்பரிதிஸ்கந்தாத் தன்மேராம்பா கதேஜமசதி எங்க ஹோமம் நடந்தாலும் அந்த அக்னியில ஜால வர்ற அக்னியில ஹோமம் பண்ணுற வஸ்துவை நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன் ஆனால் அக்னியில விழாமல் வெளியில் அக்னி குண்டத்துக்கு வெளியில் விழற அந்த வஸ்துக்கள் ஹோம வஸ்துக்கள் அந்த பஸ்மால விழற வஸ்துக்கள் இவைகள்லாம் என்னுடைய அண்ணாக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு கேட்டார் அக்னி ஏன்னா அவர்களுக்கு பாகம் கொடுக்க வேண்டியவன் நான்தான் நானா அவர்களுக்கு கொடுக்கணும் பாகம் வேறு யாரும் கிடையாது வாளுக்கு அப்போ இந்த வெளியில விழற வஸ்துக்கள்லாம் என்னுடைய அண்ணாக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு கேட்டார் தஸ்மாக ஜி கிரிஹி தஸ்யாஹு திபிஷ்பரிதிதேயும் அப்படியே ஆகட்டும் நான் தேவத்தை அதனால தான் கேட்டாருன்னு புராணம் சொல்றது வேகத்தில் ஒரே ஒரு வரம் தான் காண்பிக்கிறது வேதம் மேற்கொண்டு ரெண்டு வரம் கேட்கிறார் அக்னி இது ஒரு வரம் அக்னிக்கு வெளியில விழற வஸ்துக்கள் தான் என்னுடைய அண்ணாக்களுக்கு சேரணும் அப்படின்னு கேட்கிறார் அதனால தான் பரிஜீனு வெப்பா அக்னியில ஹோமம் பண்றதுக்கு முன்னாடி மூணு சமித்துகள் அக்னி குண்டத்தை ஒட்டி மேற்க தென்வடலா ஒரு சமித்து பிறகு அக்னிகுண்டத்திற்கு தெற்க கீழ் மேலா ஒரு சமித்து அக்னிகுண்டத்துக்கு வடக்க கீழ் மேலா ஒரு சமித்து மூணும் ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்ட் ஆகிருக்கணும் தடுச்சனியா இருக்கக்கூடாது ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து இருக்கணும் அந்த சமித்துக்கு உள்பக்கம் விழறதெல்லாம் அக்னியை சேர்ந்தது அந்த சமீத்துக்கு வெளியில் விழுற வஸ்துக்கள்லாம் என்னுடைய அண்ணாக்களுக்கு போய் சேரணும்னு அக்னி கேட்குற ஆகையினால்தான் வெளியில் கீழே விழுந்த வஸ்துக்கள்லாம் பொறுக்கி பொறிக்கி போடப்படாது அக்னியில் ஏன்னா அது அக்னியை சேராது அதெல்லாம் தனியாக ஒதுக்கி வச்சுடணும் கீழே விழுற சமித்தோ அன்னமோ எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கிறதெல்லாம் அள்ளி அரித்து அக்னியில் போடப்படாது தனியாக வச்சுடணும் அதை அப்படி கேட்குறார் இது ஒரு வரம் தான் வேதத்தில் காண்பிக்கிறது இன்னும் ரெண்டு வரம் என்னென்னா இன்னொரு வரம் கேட்கிற அகுதம் மந்திரம் அப்பிரமாணம் என்ன கேட்கிறாருன்னா அக்னியான எங்கிட்ட தேவதைகளுக்கான வஸ்துவ அவர் ஹோமம் பண்ண போறார் அது அகுதம் எந்த எந்த திரவியத்தை ஹோமம் பண்ணணும்னு இருக்கோ அந்த திரவியத்தை தான் ஹோமம் நெய் அன்னம் இது மாதிரி வஸ்துக்கள்லாம் சொல்லிருக்கு ஹோமத்துக்கு அது இல்லாமல் ஹோமத்துக்குன்னு சொல்லப்படாத வஸ்துக்கள்லாம் ஹோமம் பண்ணப்படாது இப்போ உளுந்து இருக்கு உளுந்து பச்சைப்பயிறு இவைகள்லாம் சொல்லியிருந்தா ஹோமம் பண்ணணும் சொல்லலைன்னா அதெல்லாம் ஹோமம் பண்ற வஸ்துக்கள் இல்லை அது மாதிரி அதுக்கெல்லாம் அது மாதிரி ஹோமம் பண்ணினா அகுதம்னு பேர் அக்னியில் ஹோமம் பண்ணக்கூடாத வஸ்துக்களை யாரு ஹோமம் பண்றாலோ மந்திரரஹிதம் மந்திரங்கள் சொல்லாமல் பண்ணுற ஹோமம் அப்பிரமாணம் ததா தியகா அப்பிரமாணம்னா அப்பிரமாணம் ஒரு அளவு இருக்குது ஒரு ஒரு திரவியமும் ஒரு ஒரு அளவில் ஹோமம் பண்ணணும்னு இருக்கு நெய்னா இந்த தாரை ரெண்டு இன்ச்சு வரணும் அன்னம்னா கோழிமுட்ட அளவு இருக்கணும் அண்டப்பிரமாணம்னு பேர் கையில் எடுத்துட்டா ஒரு ஒரு கபலம் விரல்கள் அஞ்சு விரல்களும் சேர்ந்து நாம் கையில் அன்னம் எடுத்துட்டா எந்த அளவு வருதோ அந்த அளவு அன்னம் எடுத்து ஹோமம் பண்ணணும் தேங்காய் ஹோமம் பண்ணினா எட்டாக பிரித்து ஹோமம் பண்ணணும் அந்த எட்டு எட்டு ஆகத்தையும் சேர்ந்து ஒரு ஹோமம்னு போயிரு அப்படி ஒவ்வொரு திரவியத்துக்கும் ஒவ்வொரு அளவு சொல்லியிருக்கா அந்த அளவுல இல்லாமல் யாரு ஹோமம் பண்றாலோ அப்பிரமாணம் ததா தியகா மத்பாகமஸ்து ரஹித் அதெல்லாம் என்ன சேரணும் நான் அந்த தேவதைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு விட்டார் நானியம் எட்காம எந்த வேறு யாரும் அந்த பாகங்களை விரும்பப்படாது அதெல்லாம் என்ன தான் சேரணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்குறார் மூணாவது வரம் தான் ரொம்ப முக்கியமான வரம் என்னென்னா அது அதுக்காக தான் நாம் இந்த கதையவே பார்க்குறோம் என்னென்னா நஷ்டாபிதேக்னோ அதாவது பூமியில் வைக்கப்படாத அக்னியில் யார் ஹோமம் பண்ணுறோ அல்லது அந்தரிக்ஷம் இடதுகையில் அக்னியை வச்சுன்னு வலதகைனால ஹோமம் பண்ணுறது அல்லது ஜன்னலில் வச்சுன்னு ஹோமம் பண்ணுறது படிகளில் வச்சுன்னு ஹோமம் பண்ணுறது அதுக்கெல்லாம் அந்தரிஷம்னு பேர் அது மாதிரி வச்சுட்டு யார் ஹோமம் பண்ணுறாரோ அது அவைகளெல்லாம் நான் அந்தந்த தேவதைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு இந்த மூணு வரம் கேட்குறார் அக்னி அந்த மூணு வரனையும் தேவதைகள் அனுகிரகம் பண்ணுறார் பிறகு அக்னி நான் பாகங்களை கொண்டு போய் கொடுக்குறேன்னு அக்னி போறாருன்னு அந்த கதை போகிறது இந்த இடத்துல தான் பூஸ்பர்சம் இல்லாமல் அக்னியை வச்சு வச்சு ஹோமம் பண்ணப்படாது அப்படிங்கிற தர்மத்தை இங்கே நாம் பார்க்கிறோம் இதேதான் பரத சபதத்தில் பரதன் சபதம் பண்றான் பரதன் ராமனை காட்டுக்கு அமிச்சுட்டார் பரதன் தாய் மாமாவாத்தில் இருக்கார் என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியாது ராமன் வனவாசத்துக்கு கிளம்பி போன துக்கம் தசரதன் காலவியோகம் ஆயிட்டார் அதை கேள்விப்பட்டு தசர பரதனையும் சத்ருகனையும் அழுசனு வரா அழுசன் வந்தால் அந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் பரதன் மேலே கோபம் ஏன்னா பரதனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணணுங்கிறதுக்காகத்தானே ராமன் காட்டுக்கு போனார்னு ஜனங்கள்லாம் பரதனை ரொம்ப கோபமாக பார்த்ததை தெரிஞ்சின்றான் பரதன் பிறகு ஆட்டுக்கு வந்தப்புறம் விஷயங்கள் பூரா தெரிஞ்சுண்டு தாயாரை ரொம்ப கோச்சிண்டான் அப்போ சபதம் பண்ணுறான் பரதன் எனக்கு அந்த நரக்கம் வரட்டும் இந்த நரக்கம் வரட்டும்னு என்ன எத்தனை பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் என்னுடைய மூத்த அண்ணா அவருக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை கபட்டமாக எனக்கு கிடைக்கும்படியாக ஆயிடுச்சே இது எவ்வளோ பெரிய தப்பு எனக்கு நரகந்தான் வரணும்னு சத்தம் சபதம் பண்ணுறான் பரத அப்படி சபதம் பண்ணும் பொழுது அவன் சொல்கிறான் நஷ்டாபிதேக்னோ யோயஜதி அனக்னோ யாரு பூமியில் வைக்காத அக்னியிலையோ மிஸ்தாபித்தே அக்னோ யோந்தரிக்ஷே அல்லது அந்தரிக்ஷம் அந்தரீக்ஷம்னா நடுவில் பூமியிலையும் இல்லை மேலையும் இல்லை நடுப்புற அக்னியை வச்சிருந்து யார் ஹோமம் பண்ணுறாலோ அனக்னோ ஹூதமேவதது அது ஹோமம் பண்ணாத மாதிரி தான் அது பச்ச பாபம் பவேத் தஸ்ய அந்த அது மாதிரி பண்ணுறவனுக்கு என்ன நரக்கம் வருமோ அவனுக்கு என்ன பாபம் வருமோ அது எனக்கு வரட்டும் அப்படின்னு பரதன் சொல்கிறான் அப்போ அது எவ்வளோ பெரிய அதர்மம்னு நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படி அக்னியை பிரதிஷ்டிதமாக பூமியில் வச்சு தான் செய்யணும் அப்படிங்கிற தர்மம் இந்த கதையில் தெரிகிறது இந்த அக்னி இந்த தேவதைகளுக்கு இந்த ஹவிசை எப்படி கொண்டு போகிறார் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய ரிஷிகள் சொல்லியிருக்கா அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்